ிாத்தயற்றவேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா கீத்தமஹே நமையேவா தேப்பிய விதிப்பூக்கி ி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இங்க சகாம பக்தர்களை பற்றி உபதேசம் பண்ணுகிறார் இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் சேர்த்து படிச்சாதான் அர்த்தம் புரியும் அதுக்காக ரெண்டு ஸ்லோகத்தையும் சேர்த்து படிச்சிருக்கேன் ஏபி ஏபி ந எவர்கள் அந்ந தேவதாக மற்ற தேவதாகனா அதாவது மெய்ப்பொருளை தவிர இதை ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணிக்கலாம் பகவானை தவிர வேற தேவத்தைகளை எல்லாம் பூஜை பண்றது இந்திராதி தேவதைகள் இதை பற்றி கிருஷ்ணர் பதினாலாவது அத்தியாயத்தில் சொல்ல போகிறார் பதினேழாவது அத்தியாயத்தில் கொஞ்சம் நன்றாகவே உபதேசம் பண்ணுவார் எவர்களும் அந்ந தேவதா பக்தாக மற்ற தேவதைகளையெல்லாம் பூஜை பண்ணுறது ஸ்ரத்தையாண்வித்தாக ரொம்ப நம்பிக்கையோட இப்போ நாம் பார்க்குறோம் நாட்டிலேயே ஒரு பெரிய ஒரு ஒரு கட்சி இருக்குதுன்னு சொன்னால் அந்த கட்சியில் அவரவர்களுக்கு வேண்டினவர்கள்னு ஒரு குரூப் இருப்பாங்க அந்த குரூப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவர் வந்து மேல்நிலைக்கு வந்தால் நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு நினைப்பார்கள் ஆனால் உண்மையிலேயே அவருக்கு இப்பவர் மேலே இருக்கிறவர் மூலம்தான் வர்றதுங்கிறது தெரிஞ்சாலும் அதை இக்னோர் பண்ணுவார்கள் அதை கவனிக்க மாட்டார்கள் அது மாதிரி இங்கேயும் மூல பரம்பொருள் இறைவன் இருக்கிறார் அவர்தான் இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் இயக்கிறதுக்கான அல்லது இயங்குவதற்கான அருளை கொடுத்து கொண்டிருக்கிறார் இது மிக மிக சூக்மமான நுண்மையான விஷயம்தான் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இந்திரன் வருணன் போன்ற தேவதைகளெல்லாம் அந்த மெய்ப்பொருள் பரம்பொருளுடைய அருளால் தான் இயங்கி கொண்டிருக்கிறது துவைய உணர்வு அவர்களும் கூட அவிதி பூர்வகம் இந்த இடத்துல அவதி பூர்வகம்னா அஜ்யான பூர்வம்னு அர்த்தம் அறியாமல் அப்படின்னு அர்த்தம் அறியாமல் மாமேவந்தி என்னத்தான் அவர்கள் பூஜை பண்ணுகிறார்கள் ஆனா என்னத்தான் பூஜை பண்றோங்கிற ஞானம் இல்லை கவுந்தேயங்கிறது அர்ஜுனனை பார்த்து கூப்பிடுறார் ஹே கௌந்தேய எவர்கள் மற்ற தேவதைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அந்தந்த ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது என்று நினைத்து அந்த சக்தியுடைய அந்த தெய்வத்திடமிருந்து சில பலன்களை பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் உண்மையை அறியாமல் வழிபடுகிறார்களோ அவர்களும் உண்மையில் என்னைத்தான் வழிபடுகிறார்கள் ஏனென்றால் நான் தான் எல்லா தேவத்தைகளுக்குள்ளும் எல்லாவற்றுக்குள்ளும் வியாபித்து அவர்களுக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறேன் அதை அடுத்த வரியில் சொல்லுகிறார் அகம்ஹி சர்வயஜானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச நான் தான் நானல்லவோ ஹி நான் அல்லவோ சர்வயானாம் எல்லா வழிபாடுகளுடைய போக்தா போக்தான்னா அதை ஏற்றுக்கொண்டு அருள் புரிபவனாக இருக்கிறேன் அந்த வழிபாடுகள் அந்த தேவதைகளுக்கெல்லாம் நான் தலைவனாக இருக்கிறேன் பிரபுரேவச்ச ந தூ எடுத்துக்கணும் ஆனால் மாம் ந அபிஜானந்தி தே தேனு இந்த ஸ் ஸ்லோகத்தில் கடைசியில் இருக்குது தத்வேநாத்சியவந்தி தே அவர்கள் மாம் ந அந்த எல்லாவற்றுக்கும் ஒற்றுமையை உண்டு பண்ணுகின்ற ஒரு பரம்பொருள் தத்துவம் தலைமை தத்துவம் இருக்கிறதுங்கிறத அவர்கள் அறியறதில்ல தத்துவேன ந உள்ளதை உள்ளவாறு அறியக்கூடிய சாமர்த்தியத்தை திறமையை அவர்கள் முயற்சி செய்து வரவழைத்துக் கொள்வதில்லை அதனால் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் நான் சியவந்தின்னு சொன்ன இன்பத்திலிருந்து நழுவுகிறார்கள் தெளிந்த அறிவை பெறாமல் உண்மையான இன்பத்தை உணராமல் மறுபடியும் மறுபடியும் அந்த தேவதைகளை பூஜை பண்ணி பண்ணி அனித்யமான பலன்களையே அவர்கள் அடைகிறார்கள் என்பது கருத்து ஏப்யன்ய தேவதா பக்தா தேத்தாஹிவ கௌந்தேய